மக்கா வெற்றிக்கு பின் அனுப்பப்பட்ட படைப்பிரிவுகளும் குழுக்களும் இந்த நீண்ட வெற்றிமிக்க பயணத்திலிருந்து நபி சொல்லலாஹ் அலைவசம் மதினா திரும்பிய பின் பல பாகங்களிலிருந்து மக்கள் கூட்டங்களும் குழுக்களும் வந்தன மேலும் நபி சொல்லலாஹ் அலைவசல்லம் தங்களது தோழர்களை பல இடங்களுக்கு ஆளுநர்களாக அனுப்பினார்கள் இஸ்லாமிய பிரச்சார பணிக்காகவும் பல அழைப்பாளர்களை பல பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார்கள் இவை ஒருபுறம் இருக்க இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது அரபு உலகம் கண்கூடாக பார்த்து கொண்ட உண்மைக்கு அடிபணியாமல் அகம்பாவம் பிடித்து வம்புத்தனம் செய்து வந்த கோத்திரங்களை அடக்குவதற்குண்டான நடவடிக்கைகளையும் நபி சொல்லல்லா ஹலைவசலம் எடுத்தார்கள் இது தொடர்பான சிறு விளக்கங்களை பார்ப்போம் ஜக்காத் வசூலிக்க அனுப்பப்பட்டவர்கள் ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டின் கடைசி நாட்களில் நபி சொல்லல்லாஹ் ஹலைவசலம் மதினாவுக்குள் திரும்பி வந்தார்கள் என்பதை இதற்கு முன் நாம் அறிந்தோம் சில நாட்களிலேயே ஹிஜ்ரி ஒன்பது முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய புத்தாண்டு தொடங்கிற்று சென்ற ஆண்டிற்கான ஜக்காத்தை வசூலிக்க நபி சொல்லல்லாஹ் அலிவசல்லம் தங்களது தோழர்களை பல கோத்திரத்தாரிடம் அனுப்பி வைத்தார்கள் அதன் விவரம் என்னவென்றால் ஜக்காத் வசூலிக்க அனுப்பப்பட்டவர்கள் மற்றும் அவர்கள் அனுப்பப்பட்ட கோத்திரத்தாரின் பெயர்கள் ஒன்று உயினா இவன் ஹிஸ் ரதுல்லா ஹான்ஹு இவர் பனு தமிம் கோத்திரத்தாருக்கு அனுப்பப்பட்டார் ரெண்டு யசீத் இவனு அல் ஹுசைன் ரவி இவர் அஸ்லம் மற்றும் கிஃபார் கோத்திரத்தாரினருக்கு அனுப்பப்பட்டார் மூன்று அப்பாத் இவனு பஷீர் அஸ்ஹலி ரத்யுல்லா வான்வூ இவர் சுலை முஜைனா கோத்திரத்தாரினருக்கு அனுப்பப்பட்டார் நான்கு ராஃபி இவனு மக்கீஸ் ரதிலாஹ் வான் இவர் ஜொஹைனா கோத்திரத்தாருக்கு அனுப்பப்பட்டார் ஐந்து அம்ர் இவ்வளோ ஆஸ் ரதிலா வான் இவர் பனு ஃபஜாரா கோத்திரத்தாருக்கு அனுப்பப்பட்டார் ஆறு லஹாக் இப்னு அபு சுஃபியான் ரஜியுல்லா வான்ஹு இவர் பனு கிலாப் கோத்திரத்தாருக்கு அனுப்பப்பட்டார் ஏழு பஷீர் இப்னு சுஃப்யான் ரஜியல்லா வான்ஹு இவர் பனு க கோத்திரத்தாருக்கு அனுப்பப்பட்டார் எட்டு இப்னு லுத்பியா அஜிதி ரஜியுல்லா ஹான்ஹூ இவர் பனு துபியான் கோத்திரத்தாருக்கு அனுப்பப்பட்டார் ஒன்பது முஹாஜிர் இப்னு அபு உமையா ரஜியுல்லா வான்ஹு இவர் சன்ஹா நகரத்திற்கு அனுப்பப்பட்டார் இவர்கள் சனாவிற்கு அனுப்பப்பட்ட காலத்தில்தான் தன்னை நபி என்று வாதிட்ட அஸ்வத் அனசி அங்கு தோன்றினான் பத்து ஜியாத் இவனு லபித் ரதையொல்லாக வான்கு இவர் ஹலர மவுத்திற்கு அனுப்பப்பட்டார் யமன் நாட்டில் உள்ள ஓர் ஊராகும் இது பதினொன்று அதி இவனு ஹாத்தன் ரதையொல்லாக வான்கு இவர் தை மற்றும் பனு அசத் கோத்திரத்தாருக்கு அனுப்பப்பட்டார் பன்னிரண்டு மாலிக் இவனு நுவைரார் ரயோல்லாக வான்கு இவர் பனு ஹன்லா கோத்திரத்தாருக்கு அனுப்பப்பட்டார் பதிமூன்று ஜிப்ரிகான் இவ்வளவு அனுப்பப்பட்டார் பதினான்கு ஹைஸ் இவனு ஆசிம்லாஹு பனு சஹாதின் மற்றொரு பிரிவினருக்கு அனுப்பப்பட்டார் பதினைந்து அலா இப் ஹல் ரமீர் ரதையுல்லா இவர் பஹ்ரைன் தீவுக்கு அனுப்பப்பட்டார் பதினாறு அலி இவனு அபு தாலிப் ரதையுல்லா வான் கு இவர் நஜ்ரான் பிரதேசத்திற்கு அனுப்பப்பட்டார் ஜக்காத் மற்றும் ஜிசியா வசூலிப்பதற்காக அனுப்பப்பட்டார்கள் நபி சொல்லாஹ் அலைவசல்ல ஆண்டு முகர்ரம் மாதத்திலேயே அனைத்து குழுக்களையும் அனுப்பிவிடவில்லை அவர்களில் சில கோத்திரத்தார்கள் தாமதமாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதால் அதற்கு பிறகே நபி சொல்லாஹ் அலைவாசல்லாம் தோழர்களை அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள் ஆனால் இந்த அளவுக்கு முக்கித்துவம் கொடுத்து நபி சொல்லாஹ் அலைவாசலம் தங்களது தோழர்களை அனுப்பி வைத்தது ஹிஜிரி ஒன்பது முகர்ரம் மாதத்தில்தான் ஆரம்பமானது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 அவ்வாறு அனுப்பப்பட்ட படைகளின் விவரம் என்னவென்றால் ஒன்று உயிஸ் படைப்பிரிவு தமிம் கிளையினர் முஸ்லிம்களுக்கு எதிராக ஏனைய கிளையினரை தூண்டி வந்ததுடன் முஸ்லிம்களுக்கு செலுத்த வேண்டிய ஜிஸ்யா வரியையும் கொடுக்க விடாமல் தடுத்து வந்தார்கள் எனவே உயினா இப்னு ஹிஸ் அல் பசாரியின் தலைமையில் ஐம்பது குதிரை வீரர்களை ஹிஜ்ரி ஒன்பது முஹர்ரம் மாதத்தில் பனு தமிம் கிளையினரிடம் நபி சல்லாஹ் ஹலைவசம் அனுப்பி வைத்தார்கள்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 அவர்கள் அனைவரும் ரம்லா பின் ஹாரிஸின் இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டார்கள் தலைவர்களில் பத்து முக்கிய நபர்கள் தங்களின் கைதிகளை விடுவிப்பதற்காக மதினா வந்தனர் அங்கு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களை சந்திக்க அவர்களின் இல்லம் வந்து முகம்மதே எங்களிடம் வாருங்கள் என்று கூவி அழைத்தார்கள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் வந்தவுடன் அவர்கள் நபி அவர்களை பற்றி கொண்டார்கள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் சிறிது நேரம் பேசிவிட்டு லுகர் தொழுகிக்காக சென்று விட்டார்கள் தொழுகை முடித்து பள்ளியின் முற்றத்தில் அமர்ந்தபோது அக்குழுவினர் நபி சுல்லாஹ் அலைவாசலம் அவர்களிடம் வந்து வாருங்கள் ஒவ்வொருவரும் தத்தமது பெருமையை பற்றி விவாதிப்போம் என்று கூறினார்கள் அவர்களில் புகழ்பெற்ற பேச்சாளரான உத்தாரித் இன ஹாரிஸ் என்பவரை அவர்கள் முன்னிறுத்தினார்கள் அவர் உரையாற்றியவுடன் இஸ்லாமிய பேச்சாளரான ஹைஸ் இவனு சொமாஷுக்கு நபி சொல்லலாஹ் அலைவாசலம் கட்டளையிட்டார்கள் அவர் எழுந்து உத்தாரித்திற்கு பதில் சொன்னார்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 மூன்றாவது லஹாக் சுஃபியான் படை பிரிவு ஹிஜ்ரி ஒன்பது ரபியுல் அவ்வல் மாதத்தில் லஹாக் இபுனு சுஃபியான் கிலாபி என்பவரின் தலைமையில் கிலாப் கிளையினரை இஸ்லாமின் பக்கம் அழைப்பதற்காக நபி சொல்லா வலை வசல்லம் ஒரு படைப்பிரிவை அனுப்பி வைத்தார்கள் முஸ்லிம்களின் அழைப்பை அவர்கள் ஏற்க போருக்கு தயாரானார்கள் போரில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள் எதிரிகளில் ஒருவன் மட்டும் கொல்லப்பட்டான் நான்காவது அல் கமா படைப்பிரிவு ஹிஜ்ரி ஒன்பது ரபியுல் ஆஹிர் மாதம் ஜுத்தா கடர்க்கரையை நோக்கி அல் கமா இவ் முஜஸிர் என்பவரின் தலைமையின் கீழ் முன்னூறு வீரர்களை நபி சொல்லாஹ் அலைவாசல்லாம் அனுப்பி வைத்தார்கள் இதற்கு காரணம்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 அதியின் சகோதரி நபிசுல்லா அலைவசல்லம் அவர்களிடம் தன் மீது இரக்கம் காட்டுமாறு கேட்டுக்கொண்டார் அல்லாஹுவின் தூதரே எனக்கு உதவி செய்பவரும் ஓடிவிட்டார் தந்தையும் இறந்து விட்டார் நானோ வயதான மூதாட்டி எனக்கு பணிவிடை செய்வதற்கும் யாரும் இல்லை எனக்கு உதவி செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று அந்த பெண்மணி நபி சொல்லலாஹ் அலைவசல்லம் அவர்களிடம் கூறினார் அதற்கு நபி சொல்லாஹ் அலைவசல்லம் உமக்கு உதவி செய்வர் யார் என்று கேட்க அதி ஹாத்திம் என்று பதில் சொன்னார்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 அப்போது நபிசுல்லா அலைவாசலம் அவர்களுக்கு அருகில் ஒருவர் இருந்தார் அநேகமாக அவர் அழியாக இருக்க வேண்டும் என்று அந்த பெண் கூறுகிறார் அவர் வாகனிப்பதற்காக வாகனத்தையும் நபி சுல்லா ஹலைவாசலம் அவர்களிடம் கேட்டு பெற்றுக்கொள் என்று யோசனை கூறினார்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 அல்லாஹுவை தவிர வேறொரு இறைவன் இருக்கிறான் என்று உன் அறிவுக்கு எட்டுகிறதா என்று அவரிடம் வினவினார்கள் அப்படி ஒன்றும் இல்லை என்றார் மேலும் சிறிது பேசிவிட்டு அல்லாஹூ அக்பர் என்று சொல்வதற்கு பயந்தான் நீ ஓடுகிறாய் அல்லாஹுவை மிகப்பெரியவன் ஒருவன் இருக்கிறான் என்று உன் அறிவுக்கு எட்டுகிறதா என்று நபி சொல்லாஹ் அலைவசலம் கேட்டார்கள் அதற்கு அவ்வாறு இல்லை என்று பதில் சொன்னார் யூதர்கள் அல்லாஹுவின் கோபத்திற்குரியவர்கள் கிறிஸ்தவர்கள் வழிதவர் இவர்கள் என்று நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் கூறினார்கள் இதனை கேட்ட அதி நான் இணை வைப்பிலிருந்து முற்றிலும் விலகி முஸ்லிமாக இருக்கிறேன் என்று கூறினார் அவரின் இந்த பேச்சை கேட்ட நபி சொல்லலாஹ் அலைவசல்லம் முகம் மலர்ந்தவர்களாக அன்சாரி ஒருவரின் வீட்டில் விருந்தாளியாக அவரை தங்க அவர் அங்கு தங்கி ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் இருமுறை நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களை சந்தித்து வந்தார் ஆதாரம் ஜாது மஹாத் தான் முஸ்லிமானதை பற்றி அதி கூறியதை இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்ல அறிவிக்கிறார் என்னை நபி சொல்லலாஹ் அலேவஸ்லாம் அவர்கள் தங்கள் இல்லத்தில் அவர்களுக்கு முன்பாக அமர வைத்தார்கள் நபி சொல்லாஹு அலைவசம் என்னிடம் ஹாத்திமின் மகன் அதியே நீ ரக்கூசியாக இருந்தாய் அல்லவா ரக்கூசி என்பது கிறிஸ்துவம் மற்றும் நட்சத்திரங்களை வணங்குபவர் என்றாகும் அதி ஆம் அப்படித்தான் என்று பதில் உரைத்தார் நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் உமது கூட்டத்தினருக்கு சொந்தமான கனிமா பொருட்களின் நான்கில் ஒரு பங்கை அனுபவித்து வந்தாய் அல்லவா என்று கேட்டார்கள் அதற்கு ஆம் அவ்வாறுதான் செய்தேன் என்று பதில் சொன்னார்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 நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அதியே நீ இஸ்லாமிய ஏற்றுக்கோள் ஈடற்றம் பெறுவாய் என்று கூறினார்கள் அதற்கு நானும் ஒரு மார்க்கத்தை பின்பற்றுவோன்தானே என்று பதில் சொன்னார் மீண்டும் நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் நான் உம்மை விட உமது மார்க்கத்தை நன்கறிவேன் என்று கூறினார்கள் அதற்கு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 ார்லாம் இந்த பேச்சுக்கு முன் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை உடனே நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன் ஆதாரம் முஸ்னத் அஹமது சஹி உல் புகாரியில் அதியின் மூலமாக மற்ற ஒரு நிகழ்ச்சி பதிவாகி உள்ளது நான் நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களுடன் அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கும் போது ஒருவர் நபிசுல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களிடம் வந்து தனது வறுமையை முறையிட்டார் சிறிது நேரத்திற்கு பிறகு மற்றொருவர் தனது பொருட்களை எல்லாம் கொள்ளையர்கள் வழியில் கொள்ளையடித்து விட்டதாக முறையிட்டார் நபிசுல்லா அலைவாசம் என்னை பார்த்து அதியே ஹீரா தேசம் எங்க என்று உனக்கு தெரியுமா உனக்கு ஆயுள் நீளமாக இருந்தால் ஒரு பெண் தனியாக ஹீராவிலிருந்து புறப்பட்டு காபாவிற்கு வந்து தவாப் செய்வாள் அவளுக்கு அல்லாஹை தவிர வேறு எந்த பயமும் இருக்காது என்பதை நீ பார்க்கத்தான் போகிறாய் மேலும் உனக்கு ஆயுல் நீளமாக இருந்தால் கிஸ்ரா பொக்கிஷங்களை நீ வெற்றி கொள்வாய் மேலும் உனக்கு வயது நீளமாக இருந்தால் ஒருவர் கை நிறைய தங்கம் அல்லது வெள்ளியை அள்ளி கொண்டு தர்மம் செய்ய வெளியேறி அதை பெறுவோர் யாரும் உண்டா என்று தேடி அலைவார் ஆனால் அதை பெறுவதற்கு யாரும் அவருக்கு கிடைக்க மாட்டார்கள் சற்று நீளமாக வரும் ஹதீஸின் இறுதியில் ஹீராவிலிருந்து பயணம் செய்து காபாவிற்கு வந்து தவாப் செய்து திரும்பும் பெண்ணை பார்த்தேன் அவளுக்கு அல்லாஹவைத் தவிர வேறு எந்த அச்சமும் இல்லை மேலும் கிஸ்ரா இப்னு ஹுர்முஜின் கஜானாக்களை வெற்றி நானும் இருந்தேன் உங்களுக்கு வாழ்க்கை நீளமாக இருந்தால் நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் முன்னறிவிப்பான கை தங்கம் வெள்ளியை எடுத்துக்கொண்டு தர்மம் செய்ய அலைபவர்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று கூறுகிறார் ஆதாரம் சஹிகுல் புகாரி